நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய நற்றினாங்க தம்பதியர்களா இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் சித்திக் வந்து வெளிநாட்டுக்கு போயி வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு எல்லாமே தயார் பண்ணிட்டாருங்க அவரு அங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாருங்க போயி அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்தும் நல்லா உழைச்சி சம்பாரிச்சுட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு எது தேவையோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவரு அங்கிருந்து கப்பல்ல பயணம் செய்யறாங்க திரும்பி ரிட்டன் கப்பலுக்கு வர வந்துட்டு இருக்கும் அந்த பயணத்துல உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தன்னுடைய பர்ச எடுக்கிறாரு கையில எடுத்து அதை பார்க்கும்போது தன்னுடைய மனைவி குழந்தைங்களுடைய போட்டோ அதுல இருக்கு அதை பார்த்த உடனே அவரு தன்னுடைய மலரும் நினைவுகள் மாதிரி தன்னுடைய மனைவி குழந்தைங்களால நினைச்சிட்டு என்னோட மனசுக்குள்ளார ஒரு பாடல் ஒண்ணு பாடிட்டு இருக்காருங்க தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் அந்த நேரத்துல திடீர்னு தன்னுடைய கப்பல் வந்துட்டு இருக்கு இல்லீங்களா இந்த கப்பல் திடீர்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு பாத்தா ரொம்ப புயல் காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு இப்படி அடிச்சுட்டு இருக்கும் போது எல்லாம் ஆடி ஒரு மாதிரி ரொம்ப சுழல் காத்த மாதிரி அதிகமா வீச ஆரம்பிச்சிருச்சு அந்த வீச ஆரம்பிச்ச இதுல வந்து அந்த கப்பலே மூழ்கிடுச்சுங்க மூழ்கி ஒரு ஒரு பகுதியில தீவு பகுதியில போய் தங்கிருச்சு அதுல அந்த கப்பல்ல இந்த சித்திக்கு மட்டும் பொழைச்சிடறாருங்க எப்படியோ பொழைச்சி எதோடையோ புகுந்து கிழந்து அந்த தீவு பகுதி கிட்ட வந்துடுறாரு வந்து பார்த்த உடனே அவருக்கு தாங்க முடியல என்னோட கடவுளே என்னை இப்படி ஒரு சோதனைக்கு உள்ளாக்கிட்டியே என்னோட மனைவி குழந்தைங்களெல்லாம் பாக்கணும்னு எவ்வளவு அசையா வந்தேன் ஆனா என்னை இப்படி ஒரு சோதனைக்கு உண்டாக்கிட்டே நான் இனிமே என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா புலம்பிட்டே இருந்தாராம் போயிட்டே இருந்துச்சு அந்த தீப பகுதியில இவர் மட்டும்தான் கிடையாதுங்க அப்படி இருக்கும்போது நாளாக இவரு பார்த்தாரு அங்க இருக்கக்கூடிய அந்த கப்பல் இதாச்சு இல்லைங்களா சேதமாச்சு இல்லைங்களா அந்த கப்பலினுடைய அந்த பொருள் எல்லாம் எடுத்து இன்னும் செல்லக்கூடிய பொருள் எல்லாம் வச்சு அவரு ஒரு குடிசை மாதிரி தங்கறதுக்கு தயார் பண்ணிடுறாருங்க தயார் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் உணவு தேடுறதுக்காக வேற இடத்துக்கு போறாரு சரி அதான் சாப்பிடறதுக்கு கிடைக்கதாக்காக போயிட்டு திரும்ப வராது குடிசையும் எரிஞ்சிருச்சிங்க போயிருச்சு அதுல கொஞ்ச நஞ்சம் இருந்த துணிமணி எல்லாம் கொஞ்ச நஞ்ச வச்சிருந்த பொருளும் எல்லாமே போயிருச்சு அப்புறம் அவருக்கு ரொம்ப அழுகு ஆத்திர தாங்க முடியல திரும்பவும் கடவுள அட கடவுளே என்ன இப்படி ஒரு சோ அதனுக்கு ஏதோ நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு குடிசை மாதிரி போட்டுட்டு தங்கியிருக்கேன் அதுக்கும் வழி இல்லாம என்ன இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டே கடவுளே இவ்வளோ பெரிய பாவம் என்ன நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு என்னன்னுமோ சொல்லி கடவுளை தித்த ஆரம்பிச்சிடறாரு என்ன இப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்துட்டே நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் எனக்கு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு எடுத்துட்டாரு அன்னைக்கு புலம்பிட்டு இருந்திருக்காரு அடுத்த நாள் பாத்தோம்னா அங்க இருந்து ஒரு கப்பல் வந்துடுது வந்துட்டே இருக்கு அவருக்கு சித்திக்கு பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் என்னடா இந்த வழியில கப்பலே போகாது ஒண்ணுமே வழி இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு கப்பல் வர்றதை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி மனசுக்குள்ளார எப்படியாவது இந்த கப்பல்காரங்க வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்டுட்டு லிப்ட் கேட்டு நம்ம அதுல போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த கப்பலையே உடனே அந்த கப்பலும் அந்த சித்திக்க நோக்கி தான் வந்துட்டு இருக்குது வந்து இந்த கப்பல் வந்து நிறுத்துறாங்க நிறுத்தின உடனே இந்த சித்திக்கு ஒரே ரொம்ப சந்தோஷம் சார் எப்படி சார் உங்களுக்கு இங்க தெரியும் அப்படின்னு சொல்லி சித்திக்கு கேக்குறாரு இல்லைங்க சார் நேற்று இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சி ஒரு புகமூட்ட புகமூட்டமா வந்துருந்து அது எங்களுக்கு சிக்னல் காமிச்சுது அப்ப எங்களுக்கு இங்க யாரோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தெரிஞ்சது அதனாலதான் நாங்க இங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பா கடவுளே மனசுக்குள்ளார கடவுளே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கப்பல்ல ஏறி மாதிரி த இந்த தன்னோட தாய்நாட்டை சொல்லி நாங்க இந்த இடத்துல இருந்து வந்தோம் இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுங்க என்ன எப்படியாவது என்னோட மனைவி குழந்தைங்களோட என்ன சேர்த்து வச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிரும் அப்படின்னு இந்த சித்திக்கு உடனே அவங்களும் அங்கிருந்து கூட்டிட்டு போயி அந்த ஊருக்கு அவரை விட்டுடுறாங்களாம் இந்த சித்திக்கும் மனைவி சிவானிய பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாராம் சிவானி கிட்ட நடந்தது எல்லாம் அடாடா கடவுளே எங்களுக்கு இப்பயாச்சும் பொண்ணு பொருள் எல்லாம் கிடைச்சிட்டாரு அதுவே எனக்கு போதும் கிட்ட ஒண்ணு சொல்றாங்க இனிமே இங்க எதுவும் நீங்க இங்கே இருந்து வேலை பாத்துக்கோங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் ஆஹ் நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்களாங்க ஆம்னேயர்களே என்றால் அது அதனால் நற்றினை வழியிருந்த செய்யங்கள் இதுபோன்ற பதிவுகளை தொடர்ச்சியாக பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்ய உங்கள் நண்பர்களுக்கும் இப்பகுதியை வழங்குங்கள்